வணக்கம் மே இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரவக்கோட்டை கருப்பையா 5 ஐந்தாண்டுகள் முடிந்து ஆறாம் ஆண்டில் காலடை எடுத்து வைக்கின்றது இதுவரை எங்களுக்கு ஆதரவும் வாழ்த்துக்களும் வழங்கிய நற்றினை நேர்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்ற நற்றினை நேர்களுக்கு இனிய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று மும்பையில் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தாதா சாஹிப் பால்கே கௌரவ விருது அறிமுகப்படுத்தப்பட்டது உலக ஹீமோபோலியா தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் பதினேழாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது மூன்று ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு இந்தியாவின் தேசிய பாடலான வந்தே மாதிரம் என்ற பாடல் பர்கின் சந்தர் சாட்டர்ஜி அவர்களால் எழுதப்பட்டது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று இந்தியாவின் சமண புனித தலமான ராணக்பூர் கோயில்கள் எங்கு அமைந்துள்ளது 2. பீகாரின் துக்கம் என அழைக்கப்படும் நதி எது 3. பாக்கூயி வனவிலங்க சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்